546 அவர்கள் கூறியதாவது சூரியனின் ஒளி எனது அறையில் விழுந்து கொண்டிருக்கும் போது நிழல் என் அறையில் விட்டும் உயராத போது நபிசல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் அசர்த்துழுதார்கள்